பிரம்மா குரு விஷ்ணுர் குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சா பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமையன்பர்களே குரு நமக்கு என்ன சொல்லி கொடுக்கிறார் அப்படின்னு கேட்டா இந்த உடம்பு வேற உயிர் வேறேன்னு சொல்லித்தர முதல் பாடம் அதுதான் ஆன்மீகத்தினுடைய முதல் பாடம் உடம்புக்கு வேறானது ஆத்மா ஆண் சொல்றது உடம்புதான் நான் நினைச்சுட்டு இருக்கோம் உடம்பு மாத்திரம் நான் கிடையாது மனசும் நம்மள்கிட்ட இருக்கு இந்த மனசையும் உடம்பையும் நாம அறியறோம் எப்படி வெளியில் இருக்கக்கூடிய மைக்க அறியிறோமோ உதாரணத்துக்கு சொல்றோம்னா இந்த கண்ணாடி இந்த கண்ணாடி வழியா தான் எல்லாம் பாக்குறேன் ஆனா கண்ணாடி வந்து எனக்கு வேறானதுங்கிற ஞாபகம் இருக்குமா கண்ணாடி வழியா தான் கண்ணு எல்லாத்தையும் பார்க்கறது ஆனா நான் கண்ணோட என்னை சேர்த்துப்பேன் கண்ணாடியை கட்டிட்டா எனக்கு ஒண்ணுமே தெரியாது இப்ப கண்ணாடிய போட்டுக்கிறேன் கண்ணுக்கு கண்ணாடி எப்படியோ அப்படி இந்த உயிருக்கு உடம்பு ஞாபகம் உடம்பும் கண்ணாடி மாதிரிதான் டிரெஸ் மாதிரிதான் போட்டிருக்கிற ஜுவல் மாதிரிதான் அதனால உடலை நான் உடையவனாக இருக்கிறேன் ஆனால் உடல் நான் அல்ல மனதை உடையவனாக இருக்கிறேன் மனம் நான் ஆனா மனசை விட்டு என்னால பிரிய முடியாது உடம்ப விட்டு என்னால பிரிச்சுக்க முடியாது ஏன்னா இந்த பொருளை வேணும் தெரியாது கழட்டி வச்சுடலாம் கண்ணாடியை கழட்டி வச்சுடலாம் உடம்பு எப்படி கழட்டி வைக்கிறது தூக்கத்துல தானா பகவானா பாத்து தூக்கத்துல கழட்டின மாதிரி இருக்கு ஆனா காலம்பரை எழுந்த உடனே உடம்போட ஒட்டினுடுறோம் உடம்போட ஒட்டினாலும் உடம்பு வேறங்குறது மறக்கப்படாது இதுதான் முதல் பாடம் இந்த பாடம் வந்து சரியா இருந்ததுன்னா மத்த வாழ்க்கையில நிறைய விஷயம் சொல்றது சுலபம் இல்லாட்டி ஆன்மீகம் ரொம்ப கஷ்டம் ஆன்மீகம்னா என்ன நான் எப்படி வாழணும்னு தெரிஞ்சு வாழறதுக்கு பேர் ஆன்மீகம் நான் இந்த உலகத்துல கொஞ்ச நாளைக்கு இருக்க போறேன் நாளைக்கு புழைச்சு கிடந்தா நம்ம வந்து செய்வோம் அப்படின் இந்த புழைச்சு கிடந்தாங்கிறது மறக்க கூடாது இந்த புழைச்சு கிடக்குறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் ஒரு ஒரு நாளும் சாயங்காலம் வரைக்கும் பழைச்சுட்டு இருக்கேன் இந்த உடம்பு எத்தனை பேர் இது பாருங்க போய் சுடுகாட்டில் போய் பார்த்தா எத்தனை பேர் உடம்பு எரிஞ்சுட்டு இருக்கோம் எத்தனை பேர் புதைச்சிட்டு தெரியாது ஆஸ்பத்திரியில போனா எத்தனையோ பேர் கோமால இருப்பாங்க எத்தனையோ பேருக்கு அரஸ்தீஷியா கொடுத்துருப்பான் ஆகையினால இந்த உடம்புக்கு நமக்கு என்ன சம்பந்தம்ங்கிறது மறக்கப்படாது அதுதான் முதல் முதல்ல சரியா புரிஞ்சுட்டா எல்லாம் சரியாயிடும் முதல் கோணல் முற்றிலும் கோணல் அடுத்தது என்னன்னு கேட்டா இந்த உடம்பு உலகத்துக்கு நல்ல காரியத்துக்கு பயன்படும் இல்லாட்டி இந்த உடம்பு பிரயோஜனம் கிடையாது மாநிலம் பயனுற வாழ்வதற்கே இந்த வீணையை பயன்படுத்தும் நல்லதோர் வீணை ஆக இந்த உடம்பு நல்ல காரியத்துக்கு பயன்படுறோம் அது எப்படி பயன்படுத்துறது சுவாமி அப்படின்னு கேட்டா நீங்க எல்லாம் அப்படித்தான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா காலம்புறை எழுந்ததுல இருந்து ராத்திரி படுக்க போற வரைக்கும் நம்ம வாழ்க்கை திட்டமிட்ட வாழ்க்கையா இருக்கணும் ஒரு முரையான வாழ்க்கையா இருக்கணும் ராத்திரி படுக்கிற போது சந்தோஷமா படுக்கணும் நம்ம சந்தோஷமா சாகணும் அது ஞாபகம் வச்சுக்கோங்க சாகிறபோது அழுதுண்டே சாகப்படாது அழுதுண்டே சாகாம சந்தோஷமா சாகணும்னா தினமும் சந்தோஷமா தூங்கணும் சந்தோஷமா தூங்கணும்னா சந்தோஷமா வாழணும் சந்தோஷமா வாழ்றதுக்கு வழி இருக்கா இல்லையானா நிறைய இருக்கு நம்ம ஆசையெல்லாம் ஒழுங்கா வச்சுக்கணும் நம்ம கண்டபடி தாறுமாறுமா ஆசையெல்லாம் போச்சுன்னா உருப்பிட முடியாது ஆசைகளும் எதிர்பார்ப்புகளும் ரொம்ப ஜாகிரதையா ஹேண்டில் பண்ணும் நம்மள மாதிரிதான் உலகத்தில் எல்லாரும் ஆசைப்படுறான் எல்லாருக்கும் பணம் வேணும்னு ஆசையா இருக்கு எல்லாருக்கும் பதவி வேணும்னு ஆசையா இருக்கு எல்லாருக்கும் படிப்பு பரிசா வேணும்னு ஆசையா இருக்கு ஆனா அத்தனை பேருக்கும் கிடைச்சு என்ன கிடை முடியுமா என்ன அதனால ஆசைப்படணும் முயற்சி பண்ணணும் அதே சமய சந்தோஷத்தை இழக்கப்படாது திருப்தியா இருக்க தெரியணும் அதுக்குதான் இந்த மாதிரி படிக்கணும் அறிவால பூஜை பண்ணணும் இப்ப நம்ம பண்ற பூஜை இதுக்கு பேரு ஞான பூஜை எல்லாரும் சிந்திக்கிறீங்க பாருங்க தட்சிணாமூர்த்தி கையில ஒரு புஸ்தகம் வச்சிருக்காரு அது பேரு சிவஞான புத்தகம் இப்பதான் பாடின சிவஞானம்னு சொன்னா சிவம்னா ஹாப்பினஸ் சந்தோஷம் ஆனந்தம் அதை பத்தின அறிவை கொடுக்கறாரு அதை படிக்கணும் தினமும் நான் அதற்கு தான் அடிக்கடி உங்கள்கிட்ட சொல்றது திருக்குறளை படியுங்கோ நம்ம தமிழ்ல எத்தனை நூல்கள் இருக்கு நாளடியார் இருக்கு நல்வழி இருக்கு ஏகப்பட்ட அறிவு நூல்களை பெரியவங்க எழுதியிருக்காங்க ஆனா நம்மளா படிச்சா புரியாது கற்றலின் கேட்டல் நன்று நான் எங்களை மாதிரி யாராவது எடுத்து சொல்லணும் எங்க குருநாதரோட பாடங்கள்லாம் இன்னும் நாங்க கேட்கறோம் அப்படி கேட்டு கேட்டு தினமும் நல்லா வச்சுக்கிறோம் அது மாதிரி நீங்களும் என்ன பண்ணணும்னா ஊர்ல நிறைய பேர் தப்பு தப்பாவே யோசிக்கிறாங்க நிறைய பேருக்கு வாழ்க்கை என்ன என்னன்னே தெரியாம வாழணும்னு இருக்காங்க அதனாலதான் அந்த குரல் அடிக்கடி சொல்லியிருக்கேன் ஒரு பொழுதும் வாழ்வதறியார் கருதுப கோடியும் அல்ல பலன்னார் வள்ளுவர் என்ன பண்றோன்னே தெரியாம என்னத்தையோ கற்பனையில முதற்கிறான்னுட்டார் திருவள்ளுவர் ஆகையினால நீங்க எல்லாரும் உலகத்துல வந்து காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் பெரியவங்க சொன்ன மாதிரி வாழணும் அதுக்கு பேர் தான் தர்மம்னு பேர் தர்மம்னு சொன்னா நம்ம மனசுல ஓடுற எண்ணங்கள் எல்லாம் மனசுக்கு நிம்மதியை கொடுக்கணும் நம்ம பேசுற பேச்செல்லாம் மனசுக்கு நிம்மதியை கொடுக்கணும் நம்ம பண்ற வேலை எல்லாம் மனசுக்கு நிம்மதியை கொடுக்கணும் மத்தவங்களுக்கும் நிம்மதியை கொடுக்கணும் நாங்கள்லாம் ஆசிரமத்துல எடுத்து சொல்றதுக்கு சிரமமா தான் இருக்கு ஏன்னா நல்லது எடுத்து சொன்னா எல்லாருக்கும் துக்கமா இருக்கு நீ யாரு எனக்கு நல்லது சொல்றதுப்பா என்ன எனக்கு என்ன தெரியாதா சரி உனக்கு என்ன தெரியும் சொல்லுன்னா அதெல்லாம் உனக்கு சொல்ல வேண்டியது நினைக்கிறோம் தெரிஞ்சா சொல்லிடும் அல்ல பெரியவங்க சொன்னா பொறுமையா கேட்கணும் நல்ல விஷயங்களை எல்லாம் கேட்டு அதை உள்வாங்கி சந்தோஷமா வாழ்கிறதுக்கு தெரியணும் உங்க அத்தனை பேரையும் நான் மனசார வாழ்க்கிறேன் ஹரி ஓகே